नमो वेद्याय கிஷ்டிணே बुद्धि வேதவேயுணே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 சவன பிரம் நருச்சே ஜன்மராதிஷாத் சிம் எத்தம்தோக்கர்லோக்க மாதவோ சர்வபுருஷார்த்தரூபாத் பிரம்ம இவ விச்சாரியமிதி பிரம்ம கிம் கிம்னு சொன்னால் என்னன்னு அர்த்தம் இந்த இடத்துல கிங்கிறத என்ன சொல்கிறார் விசாரியம் பிரம்ம அப்படிங்கிறார் விசார விசாரம் பண்ண வேட பண்ண வேண்டிய பிரம்ம ரூபமாக இருக்கிற பகவானுக்கு நமஸ்காரம் கிம் அ காய நம கை கிங்ருத்த சதுர்த்தக்திர भक्तिर நமகான் போட்டுட்டார் ஆக கிங்கிற வரைக்கும் அர்த்தம் பார்த்துட்டோம் இனி எத்தம் அனுத்தமம் எத்து தத் அனுத்தமம் பதம்னு பிரிக்க போறார் பாப்போம் பா பாஷ்யத்தை படிப்போம் எச்னஸ் ஸ்வசிவ உதேசவாச்சினா ப்ரமன यति यतो भूतानि इति எம்மயத் எூத்தி ஜாயன் ஷு தனோத்தீ தனோத்தீதா ஷே எச் எத்தம்தம எஸ்ம நம தை நம பதாயானுத்தமாயு வரப்போகிறது நாமாக்கள் இப்போ எச் சப்தத்தினால் என்ன சொல்கிறார் எது அப்படிங்கிற பதத்துக்கு ஸ்வத சித்த வத் வஸ்து உத்தேச வாட்சினா எத்துங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா எது யாண்டும் இருக்கிறதோ ஸ்வத சித்தம் ஸ்வத சித்தம்னு சொன்னால் எதையும் டிப் இன்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஸ்வத சித்தம்ன்றது ஆங்கிலத்தில் சொன்னால் இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அதாவது ஸ்வதந்திர சத்தா ஸ்வதந்திர சத்தா ஸ்வத சத் ஸ்வத சித்தா தன்னுடைய இருப்புக்கு தானே தான் காரணம் அதாவது எதையை டிப்பெண்ட் பண்ணில்லை இப்போது இப்போ எல்லா வஸ்துக்களும் இந்த நாமரூப கர்மாக்கள் எல்லாமே சத்தை சார்ந்திருக்கு சத்து எதை சார்ந்திருக்குன்னு கேட்டால் சத்து எதையும் சார்ந்துருக்குது சத்து சுதந்திரமாக இருக்குது எக்ஸிஸ்டன்ஸ் இன்டிபெண்ட் ப்யூர் எக்ஸிஸ்டன்ஸ் இன்டிபெண்ட் அதர் எக்ஸிஸ்டன்ஸ் எல்லாம் டிபெண்ட் நேம் ஃபார்ம் கர்மா எல்லாமே டிபெண்ட் ஆகையினால் அதுக்கு வந்து பரத சித்தா ஸ்வத சித்தாக்கு ஆப்போசிட் பரத சித்தா பரத சித்தானா டிபெண்ட் சார்ந்திருக்கிறதுன்னு அர்த்தம் எதையும் சார் தன் இருப்புக்கு எதையும் சார்ந்திரா இருப்பு தன் இருப்புக்கு எதையும் சார்ந்திராதது அதனால் அது ஸ்வத சித்த வஸ்து உத்தேசனங்கிறது அந்த வஸ்து உத்தேசத்தினால பிரம்ம நிர்ஷியத்தே பிரம் எத்துங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா பிரம்ம ஆஹ ஏகோனைகவஹ் கஹ கிங் கஹ்கிம் ஆங்கிறதுக்கும் பிரம்மன்னர் கிம்கிறதுக்கும் பிரம்மன்னர் விசாரியத்வாத் ஆ கம்ங்கிறது சுகமாக இருக்கிறதுனால பிரம்மன்னர் இப்போ இங்கே எத்துங்கிறதுக்கு என்ன சொல்கிறார் அது ஸ்வத சித்தமாக இருக்குங்கிற அர்த்தத்தில் எத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆஹா பிரம்மந்தான் அங்கேயும் சொல்லப்படுறது இது பிரம்ம எத்து எதா பிரமாணம் இருக்கான்னா எதோ வா இமானி பூத்தானி ஜாயந்தே எதனிடமிருந்து அப்படின்னு உபனிஷத்தில் சொல்லியிருக்கேன் அங்கே எச்சப்தானே சொல்லியிருக்கு ஆஹ எத்து ஏ யானி எத்து ஏ யானி ஏனையாபாம் எயி யஸ்மைபாம் ஏபிய யஸ்மாதாபாம் ஏபிய எஸ் எயோயாம் எஸ்மிஷு எல்லாம் அப்படி படித்தா தான் ஞாபகம் எதாங்கிறது வந்து பஞ்சமிபக்தி ஏகவச்சனம் எதா அஹ்தக்காராந்த நபும்சகலிங்க இதுக்குதான் கிராமர் வியா வியாக்கரணம் தேவைப்படுறது வியாக்கரணம் இதை வச்சுருந்தால் தான் கரெக்டாக புரிஞ்சுக்க முடியாது ஆ எூத்தான எதனிடமிருந்து எதனிடமிருந்துன்னு சொன்னால் எந்த பிரம்மனிடமிருந்து எந்த ஸ்வத சித்தமான பிரம்மனிடமிருந்து அதாவது சர்வகாரணம்னு அர்த்தம் அகாரணம் பிரம்மா சர்வ காரணம் பிரம்மை அதுக்கு அதுக்கு எதுவும் காரணம் கிடையாது ஆனால் அதுதான் எல்லாத்துக்கும் காரணம் ஸ்வயம் அகாரணா பரந்தூ சர்வ ஆ எதோவா இமாத்தி ஜா தைத்திரி அதனால தைத்திரோபனத்துல பிருகுவல் மொதலே வந்துவிடறது எதோவா இமாத்தி ஜாயன் அங்கேயும் ஏனா ஜீவன் திருத்த விபக் எத் பிரயன் அசம்விசந்தி அந்த இடத்துல எத்துங்க எஸ் சப்தமீ விபக் சப்மீ விபக் ஆஹ் எத்ரயந்தியபிசம்விசந்தி ஆக எச் சப்தம் அப்படி வந்திருக்கு எதோவா இமாத்தான ஜாயந்தே எதிர்த்தது பஞ்சமி விபக்தி ஏனாத்தன ஜீவந்தி திருத்தீய விபக்தி எதனால் இதெல்லாம் சஸ்டெயின் பண்ணுறதோ அது மாத்திரம் இல்லை எத்ரயந்தியபிசம்விசந்தி இதில் எல்லாம் ரிசால்வ் ஆகிறதோ எல்லாம் எதில் ஒடுங்குறதோ அதான் சிருஷ்டிஸி லயக்காரணம்னு அர்த்தம் சிருஷ்டிஸி லயக்காரணம் அதுக்கு தான் மெட்டீரியல் காசுன்னு பேர் எது எதுல எதுலேருந்து சிருஷ்டி ஏற்படுறதோ எதுலேயே ஸ்திதி இருக்கோ எதுலேயே லயமாகறதோ மண்ணிலேயே கடம் உற்பத்தியாகி மண்ணிலேயே கட்டம் மண்ணாகவே போகிறது ஸ்வர்ணத்திலேருந்தே ஆபரணம் உண்டாகி ஸ்வர்ணமாகவே இருந்து ஆபரணம் ஸ்வர்ணத்திலையே ஒடுங்கிறது அது சர்வம் ஜகத்தை என்னதுன்னா சத்திலேருந்து தோன்றி சத்திலேயே இருந்து சத்திலேயே ஒடுங்கிடுறது ஆஹ ஆஹ எவாயுமா ஜாயந்தேன் தைத்திரியுதியில சொல்லியிருக்கு அதனால் எச்த்துக்கு ப்ரம்மன் அர்த்தம் அப்படின்னு அ எஸ்ம நம எஸ்ம நம நன்ன அ காய நம அப்படி நன்னர்த்தம் ப்ரம்மணே நம கை நமணே நம விசாரஸ்வரூபாய்ணே நம காய நம சுகஸ்வரூபாய்ணே நம அப்புறம் எஸ்மீ நம எஸ்ம நம்தம் ஸ்வத்தசித்தவரூபாய்மணே நம இப்படி அர்த்தம் எஸ்ம நமங்கிறதுக்கு இனி தத்துக்கு சொல்லணுமே எத்தம் அனுத்தமம் ஆஹா எஸ்மீ நம தஸ்ம நம வரப்போகுது அடுத்தது தனோதித்தும்மத ஓம் திரிவிதஸ்மவாத் தன்னுவே அப்படின்னா தா நம கை நம எஸ்ம நம்தை நம இப்பங்கிறது என்னோ தனு வித்திரே எக்ஸ்பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் பிரம்மன் அதாவது என்னதுன்னா பிரம்மன் ப்ரஹத்தமத்வாத் ஓ என்னது விச் எக்ஸ்பேன்ஸ் எக்ஸ்பேண்ட் விச் இஸ் எக்ஸ்பேண்ட் இஸ் கால்டு பிரம்மன் எது எக்ஸ்பேண்ட் ஆறுதோ மாயையா அதை சேர்த்துப்போம் மாயையா எக்ஸ்பேண்ட் அதுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறது ரிசால்வ் ஆகிறதுலாம் அது கிடையாது எக்ஸ்பேண்டுக்கு ஆப்போசிஷன் என்ன சொல்வே ரிசால்வ் ஆ ஷ்ரிங்காரு வச்சுங்கோ ஷ்ரிங்காரு உள்ளே போகிறது ஒடுங்கிறது சுருங்கி போகிறதுங்குறே அது வந்து சுருங்கி போகிறதுங்கிறதுக்கு பதிலாக அது ஒடுங்கிறதுங்கிறோம் ஆ சரி அதனால தான் பிரம்ம சப்தத்துக்கே எக்ஸ்பேண்ட் என்னது இது இருக்கே ஸ்ரையை வசிர ருத்தந்திண்பக்சியமுத்தர்பக்சோக ஆத்மா மஹ்புச்சம் பிரதிஷ்ட அந்த இடத்துல மஹஷப்துக்கு அது விஜானமய புருஷன் விஜானமய புருஷனுக்கு தலை எதுன்னா ஸ்ரதா ஸ்ரத்ததான் தலை அப்புறம் வந்து ரித்தம் ரித்தம்னா யதார்த்த ஜானம் அப்புறம் சத்யம்னு சொன்னால் ததா அப்புறம் வந்து சத்தியமத்துற யோகா ஆத்மா ஃபோக்கஸ் தான் ஃபோக்கஸ் தான் வந்து அதோடய சென்டர் பார்ட் அப்புறம் மகத்துனா என்ன அர்த்தம் எக்ஸ்பேன்ஷன் எக்ஸ்பேண்டாக அதுக்கு தான் நம்ம வந்து எல்எல்ஐஎஃப்இ சொல்லுவோம் லவ் லேர்ன் இம்ப்ளிமெண்ட் ஃபோக்கஸ் அப்புறம் எக்ஸ்பே என்னது ஸ்கில்ல ஸ்கில்ஃபுல் ஆக்ஷனாக அதுக்கு என்னமோ சொல்கிறது இதெல்லாம் ஆக்ஷனை நன்னா இருக்கணும்னா என்னென்னா முதல்ல நீ வேலையை லவ் பண்ணணும்ப்பா வேலையை லவ் பண்ணணும் விரும்பணும் ஆசையாக செய்யணும் அது மாதிரி ஆசையாக செய்யணும்னா எனக்கு ஆசையாக செய்யணும்னு ஆசை இருக்கு ஆனால் நாலெட்ஜே இல்லைன்னா இங்கிலீஷில் பேசணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் நாலெட்ஜ் இல்லைன்னா என்ன பண்ணுறது வேணுமே நாலெட்ஜ் லேர்ன் பண்ண லேர்ன் had been, had, இது வந்து பாஸ்ட்டு பெர்ஃபெக்ட்டு இது பாஸ்ட்டு பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ்ஸு அப்புறம் இது சிம்பிள் பாஸ்ட்டு இது பாஸ்ட்டு பெர்ஃபெக்ட்டு எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமே அன்கான்ஷியஸாக பண்ணணும்னா முதல்ல கான்ஷியஸாக பண்ண வேண்டியிருக்கு சும்மா சொல்கிறேன் கான்ஷியஸாக பண்ணால் வந்து சப்ஜெக்ட் கோட் அவுட் விடுறோம் சப்ஜெக்டாக போனால் ஒரே அதிசயம்தான் அப்போது எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அந்த அர்த்தத்தில் சொல்கிற அதாவது தனு தனு விஸ்தாரே தனு விஸ்தாரேங்கிறதுலேருந்து தத்துக்கு அர்த்தம் சொல்றேன் தத்துன்னா என்னன்னா தனோதி இத்தி தத்து விஸ்திருதத்வா பிரம்மன் வந்து விஸ்தாரமாக இருக்கான் இங்கே எப்படி சொல்லியிருக்க இன்னொரு இடத்துல வேறு விதமாக சொல்கிறார் சங்கராச்சாரியர் அவருக்கு அந்த நேரத்தில் அதுதான் ஞாபகத்துக்கு வந்திருக்கு அதனால சொல்லியிருக்காரு அவருக்கு நிறைய விஷயம் ஞாபகம் வந்தாலும் ஏதோ ஒன்று தானே சொல்லணும் அது மாத்திரமில்லை சொன்னதே சொல்லப்படாது வேற எங்கேயோ ஒன்று இடத்துல ஒன்று சொல்லி வச்சுருக்கார் இங்கே சொல்லலான்னு இப்படி சொல்கிறார் அதுதான் அவருடைய மகிமை நேற்று கூட சுங்கேரி ஜகத்குருவோட ஒரு இது கேட்டுன்ட்ருந்தேன் அவர் சொல்கிறார் ஆச்சாரியாளுடைய பாஷ்யம் எத்தனை தரம் படித்தாலும் சுவாரஸ்யமாக புதுசு புதுசாக விஷயங்கள் தெரியறது எத்தையோ வருஷமாக படிக்கிறோம் திரும்பவும் நேற்றுக்கு படித்தோம்னா புதுசாக இன்னொன்று தோன்றுறது என்னதுன்னே புரியலை இது இவ்வளவு இருக்கு விஷயங்கள் இது இத்தையும் முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே அவர் முடிச்சுட்டு போயிட்டாருங்கிறார் அவரோடத உட்கார்ந்து படிக்கணும்னா நமக்கு தினம் புதுசு புதுசாக தெரியறது அப்படி இருக்கிற போது அவரோட மகிமையை நாம் எப்படி பேசுகிறது அப்படின்னு சொல்கிறார் பாலாமடையில் பேசுகிறார் நீலகண்ட தீக்ஷிதருடைய அதிஷ்டானத்தில் அங்கே பேசுகிற இடத்துல இதெல்லாம் சொல்கிறார் அநேற்றி கேட்டுருந்தேன் ஆச்சாரியோடு இப்போது எதுக்கு சொல்கிறேன்னா தனு ஆச்சாரிய இப்போ எதுக்கு நான் எனக்கு இது சொன்னோன்னே அவர் இன்னொரு இடத்துல என்ன சொல்லியிருக்காரு ஞாபகத்துக்கு வருது அதுதான் விஷயம் அது அப்புறம் முதல்ல இதை முடிச்சுடுவோம் தனோதி இத்தி பிரம்மா தத்து தத்துங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தனோதி பிரம்மா சரி இதுக்கு எங்கேயாவது நீங்க பிரமாணம் வச்சிருக்கலான்னு இருக்கே அப்படிங்கிறார் ஓம் தத் சதி நிர்தேஷா பிரம்மண ஸ்திரிவித ஸ்மிருதா பிரம்மத்துக்கு நாமத்ரயம் இருக்கு ஓம்னு ஒரு நாமா தத்துனு ஒரு நாமா சத்துன்னு ஒரு நாமா இருக்கே எங்க த த பகவத்கீதை பதினேழாவது அத்தியாயம் இருபத்தி மூணாவது ஸ்லோகத்தில் ஓம் தத் சத்துக்கு அர்த்தம்னு சொல்கிறாரு ஓம்ங்கிறதும் பிரம்மணத்தான் குறிக்கிறது தத்துங்கிறதும் பிரம்மணத்தாம் குறிக்கிறது சத்துங்கிறதும் பிரம்மணத்தாம் குறிக்கிறது ஆகையினால் தத்துங்கிறதுக்கு பிரம்மம் ஆக தஸ்மை பிரம்மணே நம ஆனால் ஒன்று ஒன்றுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறார் சுகஸ்வரூபாய பிரம்மணே நம விசாரிய ரூபாய பிரம்மணே நம அப்புறம் வந்து சர்வகாரண ரூபாய பிரம்மணே நம சத்சித்த ரூபாய சர்வகாரண ரூபாய பிரம்மணே நம அப்புறம் வந்து சம என்னது விஸ்திருத்தரூபாய் ஜகத் ரூபேண விஸ்திருதூபாய பிரம்மணே நம ஆனால் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கார் சொன்னேன்னே அது எங்கன்னா இதில் பதினாறாவது ஸ்லோகம் ரெண்டாவது அத்தியாயம் நான் சதோ வித்தியே பாவா நான் பாவோ வித்தியை சதா உபயோரப்பி திருஷ்டோந்தோ துவதரிசிபி அந்த இடத்துல தத்துவதரிசிபிஹின்னு இருக்கு அந்த தத்துவதரிசி பிகிங்கிற இடத்துல இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா அதாவது எல்லாத்துலேயும் துவம் போடுறோம் சப்தவத்வம் என்ன அந்த அஸ்வத்வம் அப்படின்போம் இந்த துவம்னு போட்டால் அதை உ அது உடையது அது தன்மை அது அப்படின்னு அர்த்தம் கோத்வம் அப்படின்னா பசுவாயிருக்கும் தன்மை அப்படின்னு அர்த்தம் அது மாதிரி அங்கேயும் அதுவாக இருக்கும் தன்மை தத்துவம் தத்துவம் இந்த தத்துங்கிறதுக்கு அங்கே அர்த்தம் என்ன சொல்கிறார் பதினாறு அதாவது பதினாறாம் ஸ்லோகம் ரெண்டாவது அத்தியாயத்தில் ததிதி சர்வநாமங்கிறார் தத்துங்கிற சுப்தம் எதை குறிக்கிறது சர்வநாமம் ப்ரோனவன் ப்ரோனவன் எதை எதை எதை எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பொருந்தோம்னு கேட்குறார் ததிதி சர்வநாமம் சர்வஞ்ச பிரம்மை எதுக்கு வேணாலும் தத்துன்னு சொல்லலாம் அது அது அது அதுன்னு அது அது தட் தட் தட் தட்டுன்னு எதை வேணால் இங்கிலீஷ்லேயும் தட்டு தான் இருக்குது தத்து தான் ஆகினால அது அது அது அதுன்னு சொல்லி எல்லாத்துலேயும் அது இருக்குது அதுன்னு எதை சொல்லலாம் இதுன்னு சொல்லலாம் அதுன்னு சொல்லலாம் இதெல்லாம் ப்ரோ நவுன் என்ன சர்வநாமம் தமிழ் அதுக்கு பெயர் பிரதிப்பெயர் சொற்கள் அது அதுன்னு சொல்லலாம் தது அதுன்னு தத்துன்னு சொல்லலாம் ஆகையினால எல்லாத்தையும் சொல்கிறதுனால எல்லாம் பிரம்மமாக இருக்குது அதனுடைய தன்மைக்கு பேர் தத்துவம் பிரம்மத்தோட ஸ்வரூபம்னு அது இங்கே சொல்லலை ததித்து சர்வநாம சர்வஞ்சபிரம்ம தசியநாம தத் பிரம்மணாத்மியம் தத்வம் தத் தத் தரிசித்தம் எயி தைகி தத்துவதரிசிபி தத்துவதரிசி பிகிக்கு விக்கிரக வாக்கியம் எய்ஹ் எவர்களால் அந்த தத்துவமானது தரிசிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு தத்துவதரிசி பிகின்னு பேர் பேர் அப்படின்னார் தத்துவதரிசிகளால் அப்படின்னா அப்போ நம்ம என்ன சொல்லணும் தத்துவ தரிசித்தம் ஏன சா தத்துவதரிசி தத்துவதரிசி சொல்லணும் தத்துவதரிசி பிரதமாபக்தி ஏகவச்சனம் ஆதனுடைய திருத்தியா பக்தி பகுவச்சனம் தத்துவதரிசிபி இப்படியே சொன்னால் வியாக்கரணக் கிளாஸாக மாறிடும் தத்துவதரிசி தத்துவதரிசினௌ துவதர்சினா துவதர்ஷிநம் தத்துவதரிசினௌ துவதர்ஷிநா துவதரிசினா துவதரிசிபாம் துவதரிசிபி சரி அஹ இ பகவத்வச்சனாத் அப்படின்னு சொல்லியிருக்குனர் இனி அடுத்தது பதமனுத்தமம் நாமாவிற்கு பத்தியே பதம் யம் நாக்கம்ம பதம் அனுத்தமாய நமஹா எழுநூற்றி முப்பத்தி ரெண்டாவது திருநாமம் அதனால் பதம் அனுத்தமாய நமஹா நாங்களாம் சிறு வயசில் பதாய அனுத்தமாய நமகான்னு படிச்சுருக்கோம் நாமாவளிய பதாய அனுத்தமாய நமகா படிக்கிறது பதாயா அனுத்தமாய் பதம் அனுத்தமாய நமஹாங்கிறது எனக்கே புருஷாக இருக்குது அனுத்தம பதாய நமகான்னு சொல்லலாம் பதமனுத்தமாகனமாங்கிறது கேட்டதில்லை வேறு எதாவது வெரிஃபை பண்ணி பார்க்கணும் பதமனுத்தமம் தன்னாமகம் பிரம்மதனு விஸ்தாரே சரி பத்தியத்தே பதத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் பத்தியத்தேங்கிறது என்ன அர்த்தம் கம்யத்தே பத்தியத்தேன்னா கம்யத்தே கம்யத்தேன்னா என்ன அர்த்தம் அடையப்படுகிறது காலுக்கே அதுதான் பேர் பத்தியத்தே இது பாதாக பத்தியத்தை அனேன இ பாதாக பாதத்துக்கு லட்சணம் சொல்கிற போது இதனால் நாம் வந்து ஒரு இடத்துக்கு போய் சேர்றோமா அதில் பத்தியத்தை அனேன கரணு தீம்போம் பிகாஸ் ஆஃப் திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஐ ஆம் மூவிங் தேர்ஃபோர் திஸ் இஸ் கால்ட் லெக் பாதாக அதனால் இதுலேருந்து போகிறேன்னா ஆஹ பத்தியத்தே கம்யத்தே இந்த பத்தியத்தை கம்யத்தை வச்சு நம்ம இன்னும் சொல்ல அவகம்யத்தை ஞானத்தை சொல்கிறதுக்காக சொல்லலாம் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் என்ன முமுக்ஷுபிகி மோட்சத்தை விரும்புகின்றவர்களால் அடையப்படுகிறது அறிந்து கொள்ளப்படுகிறது என்பதால் அதற்கு பெயர் பதம் பதங்கிறது பகவானுக்கு பதாய நமஹா அப்படி பிரித்து சொல்லலாம் ஆனால் அவர் சொல்லலை எஸ்மாது உத்கிருஷ்டம் நாஸ்தி தது அனுத்தமம் இந்த பதம் இருக்கே அனுத்தமம் பதம் அனுத்தம பதம்னா என்னர்த்தம் கம்பேர் பண்ண முடியாது அனுத்தமம் பதம்னா உத்தமம் ந உத்தமம் ந உத்தமம் டபுள் நெகட்டிவ் ஆ டபுள் நெகட்டிவ் போட்டதுன்னு சொன்னால் என்னதுன்னா அனுத்தமம் பதம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு மேல கிடையவே கிடையாது இதுக்கு ஈக்குவலாகவும் கிடையாது அப்படின்னு அர்த்தம் இதுக்கு வியாக்கியானக்காரர் சொல்கிறார் அவர் தாரக பிரம்மானந்தா புனராவருத்தி அபாவாத் மறுபடியும் நம்ம திரும்ப மாட்டோம் இவ்வளோ பெரிய வஸ்துவை அபரிச்சின்னமான பிரம்மனை புரிஞ்சின்ற பிறகு இந்த அல்பமான கொரோனாவை பற்றியாக பேசுவோம் அப்படிங்கிறார் புரிகிறதில்ல ஆமாம் கொரோனாவை அல்பங்கிறீங்களே அப்படின்னா பகவானை பார்க்குற போது இதெல்லாம் வந்து என்னது அல்பந்தான் அதனால் உத்தமத்துக்கே என்ன சொல்லுவோம் உத்து உத்தரம் உத்தமம் எல்லாம் வந்து பாசிட்டிவ் பாசிட்டிவ் டிகிரி கம்பேரிட்டிவ் டிகிரி சூப்பர்லேட்டிவ் டிகிரி உத்து உத்தரம் உத்தமம் எல்லாம் மற்றதெல்லாம் என்னது என்ன உத்து அப்புறம் உத்தரம்தான் ஆனால் இது உத்தமம் அது மாத்திரம் இல்லை இன்னும் அனுத்தமம் அனுத்தமம் ந உத்தமம் அனுத்தமம் இதெல்லாம் நிறையா இருக்குது இதில் விஷயங்கள் இருந்தாலும் இந்தளவுக்கு போகிறோம் நமக்கு ஆஹா சவிசேஷனம் ஏக்கம் நாமன்னர் ஆக உத்தமம் பதம்னு சொல்லி ஒரு நாமாவாக எடுத்துக்கணுங்கிறார் அதில் பதம் வேற உத்தமம்னு ரெண்டாக பிரிக்கப்படாது எது பிரித்தார் தத்து பிரித்தார் ஆனால் பதம் அனுத்தம்கிறத பிரிக்கலை ஆக உத்தமமான பதம் அந்த உத்தமமான பதத்துக்கு நமஸ்காரம் ஆகா முமுக்ஷுக்களெல்லாம் முமோக்ஷுக்களெல்லாம் அந்த பதத்தை அடைகிறார்கள் அடைகிறார்கள்னா அர்த்தம் மோக்ஷ பதத்தை அடைகிறார்கள் முமுக்ஷுக்களால் அடையப்படுகின்ற ஒப்புயர்வற்றவராக இருக்கிறவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு அர்த்தம் முக்தியை விரும்புகின்றவர்களால் அடையப்படக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் ஒப்புயர்வற்றவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அடுத்தது என்னது லோகபடுத்த அகலோகா பிடிக்கோன் லோகாண்டு நாஸ்திவா லோகானாம் பந்துகிருத்தம் ஹித அஹித உபதேசம் ஸ்ருதிஸ்மிருதி லட்சணம் கிருத்தவான்திவா லோகபந்து லோகபந்துக்கு மூணு அர்த்தம் சொல்கிறார் அதாவது சமஸ்தோகங்களும் இவரிடத்தில் கட்டப்பட்டிருக்கான் ஆக லோக்காக பத்தியந்தே அஸ்மின் இது லோக பந்து சாதனமாக என்ன அர்த்தம் கட்டி போட்டிருக்குன்னு அர்த்தம் எல்லாத்தையும் ஒன்றா கட்டி போட்டு வச்சுருக்கு இவெல்லாம் எங்களுடைய பந்துக்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அவால் நாங்கள் கட்டின்னு இருக்கோம் எங்களை அவா கட்டின் இருக்கா கட்டின்னு இருக்கான்னா என்ன அர்த்தம் இது கட்டி போட்டுருக்கு பந்துக்கள் உறவினர்கள் அப்படிலாம் சொல்கிறோமே அதனால் முதல சொல்லிட்டார் லோக பந்துகுங்கிறதுக்கு அதிஷ்டானம்னு அர்த்தம் எல்லாம் இவரிடத்துல தான் சமஸ்தலோகங்களும் இவரில் கட்டப்பட்டிருக்கின்றன எல்லா பிரபஞ்சங்களும் இவரிடத்தில் கட்டப்பட்டிருப்பதால் இவர் லோக பந்து எனப்படுகிறார் ஆகவே இவருக்கு லோகபந்தவே நமகா இன்னொரு அர்த்தம் லோகானாம் ஜனகத்துவாத் சமஸ்த லோகங்களையும் இவர் உண்டு பண்ணியிருக்கார் ஆகையினால் அப்பாவுக்கு சமமான பந்து யாராக இருப்பாளா இருக்க மாட்டேன் தந்தைக்கு நிகரான உறவு எப்படி இருக்க முடியும் ஆகையினால் ஜனக உபமஹா பந்து நாஸ்தி தஸ்மாத் ஜனகத்துவாத் சர்வலோக ஜனகத்துவாத் பந்துஹு லோக பந்து அனைத்து உலகங்களையும் படைத்திருப்பதால் அனைத்து உலகங்களுக்கும் தந்தையாக இருப்பதால் லோக பந்துஹு அப்படி ஒரு அர்த்தம் அதனால் நம்ம வாழ்க்கையில் உறவாக எதை நினைக்கணும் அதை சொல்கிறார் லோக்கானாம் பந்து கிருத்தியம் உலகங்களுக்கெல்லாம் ஜனங்களுக்கு லோக்கானாம்னால் ஜனானாம்னு அர்த்தம் அதுவும் குறிப்பாக மனுஷ மனுஷரீரே வர்த்தமானானாம் ஜீவானாம் மனித உடம்பில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறக்கார் ஒரு ஒரு உறவினன் செய்கிற மாதிரி நம்ம உறவுக்காரால்னா நமக்கு என்ன பண்ணுவார்கள்னா நமக்கு நல்லது தானே பண்ணுவார்கள் ஆக உறவு இறைவன் எனக்கு உறவினன்னா எனக்கு அவன் என்ன பண்ணுறான் உறவினாக இருந்து அப்படின்னு கேட்டால் எனக்கு வேத ஸ்ருதி ஸ்மிருதி லக்ஷண ரூபமான உபதேசம் பண்ணியிருக்கார் அவர் ஹித இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நமக்கு ஹித அகித உபதேசம் எது நம்ம இந்த ஜீவனுக்கு ஹிதம் எது ஜீவனுக்கு அகிதம் இந்த மனுஷரீரத்தில் இருக்கிற ஜீவாத்மாவுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறத அவனால் கண்டுபிடிக்க முடியாது ஆஹா பகவான் நமக்கு உறவாக இருந்து உபதேசம் பண்ணுறார் நமக்கு உறவினன் என்ன பண்ணுவான் இதே பண்ணாதரா தப்பு பண்ணாதரா இதெல்லாம் சரி பண்ணு அப்படின் தானே உறவினன் சொல்லுவான் நல்ல உறவாக இருந்தால் அப்படி தான் சொல்லுவான் உண்மையான உறவு என்னன்னா இதை சொல்கிறவன் தான் அது எப்படி சொல்கிறாராம் பகவான் ஸ்ருதிஸ்மிருதி லக்ஷணம் கிருத்தவான் ஸ்ருதி ரூபமாகவும் ஸ்மிருதி ரூபமாகவும் இருந்து ஹிதாஹித உபதேசம் கிருத்தவான் அர்த்தம் ஸ்ருதிஸ்மிருதி லக்ஷணம் ஹிதா ஹித அஹிதோபதேசம் கிருத்தவான் இதுவா லோகபந்து அப்போ மூணு அர்த்தம் அதாவது உலகங்களெல்லாம் கட்டி இவரிடத்தில் கட்டி போடப்பட்டிருப்பதால் இவர் லோகபந்து எனப்படுகிறார் உலக மதத்தின் அனைத்திற்கும் தந்தையாக இருப்பதால் தந்தையை போன்ற உறவு என்பது சொல்ல முடியாததால் இவர் லோகபந்துவாக இருக்கிறார் அது மாத்திரமல்ல உறவினர்கள் எப்படி நமக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்வார்களோ அப்படி மனித உடம்பிலே வாழ்கின்ற உயிர்களுக்கெல்லாம் ஸ்ருதி ஸ்மிருதி லக்ஷண ரூபமாக இருந்து அதாவது வேத ரூபமாக இருக்கார்னு அர்த்தம் ஸ்ருதி ஸ்மிருதி லக்ஷண ரூபமாக இருந்து ஹிதாஹிதோபதேசம் பண்ணின்றிருக்கார் ஆகவே லோகபந்து லோகபந்தவே நமனா மூணு அர்த்தம் ஞாபகத்துக்கு வரணும் லோகபந்தவே நம லோகானாம் பந்து அதான் லோகானாம் பந்து ரெண்டு அர்த்தம் அப்புறம் வந்து லோகானாம் பந்து கிருத்தியம் பந்து கிருத்தியம் ரொம்ப அழகான நாமக்கு அர்த்தம் அர்த்தத்தை ரொம்ப அழகாக சொல் இருக்காரு याच्यते, என்னதுன்னா லோக்கன பார்க்கலாம் லோக்கை நாச்சியத்தை इतिवा, ஆஷாஸ்தேகா இதுவாக்க லோகநாத சப்தத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் லோகைஹி நாத்தியத்தே உலகங்களால் ஜனங்களால்னு அர்த்தம் லோகம்னா ஜனங்களால் ஜனங்களால் லோகசப்தத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்குது லோக்கியத்தை இது லோகா லோக்கியத்தை அனேனி இலோகா இப்படின்னா லோகசப்தத்துக்கு லோகம்னா உடம்புங்கிற அர்த்தமே இருக்குது அனித்தியம் அசுகம் அ சுகம் லோகம் அந்த இடத்துல லோகம்னா ஷரீரம்னு அர்த்தம் இந்த இடத்துல உலக மக்களால் விரும்பப்படுகிறார் யாச்சியத்தை நாத்தியத்தேன்னு சொன்னால் நாத்து தாத்துவுக்கு யாச்சியத்தைன்னு எடுத்துக்கிறார் யாச்சியத்தை லோகபந்து லோக்க ஆதாரபூத்த அதாவது லோக்கான் நாத்தத்தை யாச்சத்தை சன்மார்க்கம் புத்திரமிவ பிதா இ அதாவது பகவான் என்ன பண்ணுறாரா லோக்கான் பாஷ்யத்தில் என்ன இருக்குது லோக்கான் லோக்கை நாச்சியத்தே யாச்சியதே அதாவது சன்மார்க்கம் புத்திரமிவ பிதா இத்தி ஜனங்கள்லாம் அதாவது அப்பா அப்பா புத்திரமிவ பிதா புத்திரம் அப்பா வந்து குழந்தைக்கு நல்லதெல்லாம் சொல்லுவார் அது மாதிரி உலகங்கள் அதாவது அப்பா ஜனங்களுக்கும் இவர் தலைவனாக இருந்து நல்லதை உபதேசம் பண்ணுறார் பகவான் ஜனங்களும் என்ன பண்ணுகிறார்கள்னா குழந்தை மாதிரி அப்பா கிட்ட நல்ல வழியை கேட்கிறார்கள் நல்ல வழியை கேட்கிறார்கள் ஆ புத்திரம் இவ பித்தா இதெல்லாம் அந்த காலம் அதனால் வந்து அப்பா சொல்கிறத குழந்தைகள் கேட்குறது குழந்தைகள் சொல்கிறத குழந்தைகள் கேட்கறது அப்பா அம்மா கொடுக்கறது அதாவது தர்மமாக இருந்தால் அப்படிங்குறதுலாம் இப்போ சன்மார்க்கம் புத்திரம் இவ பகுதி அப்புறம் என்னதுன்னா லோகான் எத்தனை வறுப்பு சொல்கிறார் பாருங்க நாத்தியத்தே யாச்சியத்தே நாத்தியத்தே யாச்சியத்தை நாத்தியத்தேன்னு சொன்னால் தலைவனாக இருக்கிறது தலைவனாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுறது இப்படிலாம் அர்த்தம் சொல்லணும் அப்புறம் உபத்தப்பத்தின்னா வருத்தி எடுக்கிறாராம் போட்டு வாட்டி எடுக்கிறார் பாருங்க வெளியிலையும் போக முடியல உள்ளேயும் இருக்க முடியல பக்கத்துலேயும் இருக்க முடியல தூரத்துலேயும் நின்று பேசினா காது கேட்க மாட்டேங்கிறது இவன் வந்து ஏதோ ஒரு ஜோக்கு கேட்டேன் அதாவது இவன் போய் ஒய்ஃபுக்கு காது கேட்குறது இல்லைன்னு இவன் நினச்சிடும்ட்டான் யார் ஹஸ்பண்டு இவன் போய் டாக்டர்கிட்ட போய் கேட்டான் டாக்டர்கிட்ட போய் என் ஒய்ஃபுக்கு சரியாக காது கேட்கறது இல்லை ஆனால் நான் சொன்னால் அவளுக்கு கோவம் வந்துடும் அவளுக்கு அவளுக்கு தெரியாமல் அவளுக்கு அவளை எப்படி அவருக்கு காது கேட்கறது இல்லைங்கிறத நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு டாக்டரை சொன்னார் நீ வாசல்லேருந்தே சிலதெல்லாம் சொல்லிப்பார் காதில் விழுறதாப்பார் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உள்ளே போய் சொல்லிப்பார் அப்போ வந்து அதை வச்சுருந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கொள்ளாம் அதை வாசல்லேருந்தே அவள்கிட்ட பேசணும் கிச்சனில் இருக்கான்னு வச்சுக்கோ வாசல்லேருந்தே அவள்கிட்ட பேசணும் அப்போ அவள் எவ்வளோ தூரம் ரெஸ்பாண்ட் பண்ணுறான் பார் அப்புறம் உள்ளே போய் ரூம்லேருந்து ரெஸ்பாண்ட் பண்ணிப்பார் அப்புறம் பக் அங்கே ரூம் குட்டியே போய் பட் கேட்டுப்பார் எவ்வளோ தூரத்தில் அவளுக்கு கேட்குறதுக்கு காது இல்லைங்கிறத கேட்டணும் வந்து எங்கிட்ட சொல்லு அப்படின்னு வாசலேருந்து கத்தி பார்த்தான் ஆன்சர் இல்லை அப்புறம் வந்து நடு ஹாலில் போய் நின்று பார்த்தான் இல்லை கடைசியில் பக்கத்தில் போய் நின்றுட்டு சொன்னான் அப்போ அவன் சொன்னான் நீங்கள் வாசலில் கேட்குற போதே நான் பதில் சொல்லியாச்சு நீ வாசல்லேருந்து கேட்குற போதே பதில் சொல்லியாச்சு அப்புறம் நீ ஹாலில் வந்து கேட்டதுக்கும் திரும்பவும் சொன்னேன் இப்போ பக்கத்தில் இருந்து ஏன் கேட்குற உனக்கு காது கேட்கல அவன் காதை டெஸ்ட் பண்ணுறானா இல்லையான்னு அவன் கேட்கல அவளுக்கு தெரியாது இவன் போய் காதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக அப்படிலாம் பண்ணுறான்னு தெரியாது இப்போ கடைசியில் என்ன தெரிஞ்சதுன்னா இவருக்கு கேட்கலைங்கிறது கடைசியில் கன்க்ளூஷன் வந்து இப்படித்தான் சில சமயம் ஒருத்தர் இவருக்கு காது நிறைய ஹியரிங் எய்டெலாம் போட்டுருக்காருலாம் நிறைய பேருக்கு சக்தியே இல்லை பேச்சவே மாட்டேங்கிறாங்க இவருக்கு கேட்க மாட்டேங்கிற எப்பவுமே நம்ம தோஷத்தை நம்ம ஒத்துக்கிறது இல்லையே போய்ட்டு போடுறோம் ஆஹா லோக்கான் உபத்த பத்தி லோக்கான் உபத்த பத்தின்னா எல்லாத்தையும் வாட்டி எடுக்கிறார் அந்த காலே சங்கரிஷனாதி ரூப்பேண கடைசி காலத்தில் பலவிதமான ரூபங்கள்லாம் சாஸ்திர புராணங்கள்லாம் சொல்கிற மாதிரி அத்தனை ஒடுக்கிக்கிறார்னு அர்த்தம் அப்புறம் லோக நாசா ஆஷாஸ்தே ஆஷாஸ்தேன்னா க்ரியேட் பண்ணுறாரு அர்த்தம் சோ காமயத்தா பகுஷாம் பிரஜா ஜெய ஜே அவர் வந்து ஆசைப்படுறார் அதாவது உபத்தாப் உபத்தப்பத்திங்கிறதுக்கு அர்த்தம் என்ன சம்ஹாரம் பண்ணுறார் எல்லாத்தையும் ஒடுக்கிக்கிறார் அப்புறம் முதல்ல என்ன சொன்னார் சன்ம யாச்சத்தே நாத்தத்தே யாச்சத்தே சன்மார்க்கம் சன்மார்க்கத்தை காட்டி கொடுக்கறார் ச சிருஷ்டியை அப்புறம் சிருஷ்டியை உண்டு பண்ணுறார் அப்புறம் ஜனங்களால் பூஜிக்கப்படுறார் ஈஷ்டேன்னு சொன்னால் பாதுகாக்கிறாருங்கிற அர்த்தம் பாதுகாக்கிறார் எல்லா அர்த்தமும் இதில் அடங்கியிருக்கு ஆக லோகைஹி நாத்தியதே யாச்சியதே லோக்கான் அதாவது முதல்லனு சொன்னார் லோகைஹி திருத்தியா பக்தி பகுவஜனம் ஆக உலகங்களால் மக்களால் தலைவராக போற்றப்பட்டு நல்ல வழியை காட்ட வேண்டுமென்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார் அப்புறம் உலக மக் என்ன பண்ணுகிறார் வாட்டுகிறார் அப்படி ஒரு அர்த்தம் ஆக நாத்தியத்தேங்கிறதுக்கு யாட்சியத்தேன்னு ஒரு மீனிங் உபதபத்தின்னு ஒரு மீனிங் ஆசாஸ்தேன்னு ஒரு மீனிங் ஈஷ்டேன்னு ஒரு மீனிங் meaning மீனிங் சொல்கிறார் லோக்கானாம் ஈஷ்டே மக்களால் ஏன்னால் லோகை ஷஷ் த்வி திருத்தீயா பகுவச்சனம் லோகான் லோக்கான் த்வித்தீயா பக்தி பகுவச்சனம் லோக்கான் மக்களை அப்படிங்குற உபதபதி மக்களை லோக்கானுன்னா உலகங்களைன்னு அர்த்தம் இந்த இடத்துல மக்களை மாத்திரம் இல்லை ஆசாஸ்தேன்னா க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறார் அப்புறம் என்னதுன்னா லோக்கானாம் ஈஷ்டே லோகத்தையெல்லாம் காப்பாற்றுறதுக்கும் ஆசைப்படுறார் ஆ சிருஷ்டிஸ்திதி சம்ஹாரம் பண்ணுறதுக்கும் சிருஷ்டிஸ்திதி சம்ஹாரம் பண்ணுறார் அதே சமயம் உலகத்தில் வாழ் இருக்கிற போது எல்லோருக்கும் நல்ல வழியையும் காட்டுறார் அதனால் அவருக்கு பேர் என்ன லோகநாதா லோகநாத் ஜெகந்நாத் லோகநாதா அப்புறம் அடுத்தது மது குலேஜா தத்வாத் மாதவஹா மாதவஹாக்கு ஏற்கனவே ஒரு இடத்துல வந்தது அங்கே சொல்கிற போது என்ன சொன்னார் மான்னா மகாலக்ஷ்மி தவஹான்னா ஹஸ்பண்ட் ஆகா மகாலட்சுமியோட கணவன் அர்த்தம் மாதவஹா உமாதவஹா இப்படி சொல்கிறது உண்டு ரமாதவஹா மான்னாலே லக்ஷ்மி ரமான்னாலும் லக்ஷ்மி உமானு சொன்னால் உமாதவஹாங்கிறது யாருன்னா சிவபெருமான் உமா தவஹா தவஹான்னா ஹஸ்பண்ட் ஆஹா மது குலே ஜாத்தத்வாத் இங்கே வேறு அர்த்தம் சொல்கிறார் மது குலத்தில் பரந்தாராம் மது அப்படிங்கிற குலத்தில் பிறந்ததினால புராண கதை இருக்குது அது மது வம்சத்தில் ஜா பிறந்ததுனால ஜாதத்வாத்து மாதவஹா அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்குறார் இவர் அதுக்கு எதாவது சொல்லிருக்கார பார்க்குறேன் லோகைஹி தி சத்ருவார்த்தான் நாத்தியத்தை நாத்தியத்தேங்கிறதுக்கு யாட்சியத்தை போட்டு புருஷார்த்தம்ங்கிறார் இது ஒரு நல்ல இருக்குது புருஷார்த்தத்தை ஜனங்கள் கேட்குறானா அதாவது எங்களுடைய முயற்சியெல்லாம் பலனை கொடுக்கட்டும் நாங்கள் அர்த்தத்துக்காக பிரயத்தனம் பண்ணினால் அர்த்தம் கிடைக்கட்டும் காமத்துக்காக பிரயத்தனம் பண்ணால் காமம் கிடைக்கட்டும் தர்மத்துக்காக புண்ணியத்துக்காக பிரயத்தனம் பண்ணால் புண்ணியம் கிடைக்கட்டும் ஆகல புருஷார்த்தம் இது யாச்சியத்தை அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்கிறார் அவர் லோகைஹி புருஷார்த்தானு யாச்சியமான இத்தியர்தா இத்தபிப்பிரேத்திய யுத்தியந்தரமாக லோகைஹி இ மதுர் நாம யாதவ விசேஷங்கிற யாதவன்னா இந்த யாதுவ வம்ச விஷ்ணி வம்சம்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே மதுங்கிற யாதவ விசேஷ தத்வம் வம்சத்துவான் மாதவ இத்திய மதுக்குல இப்பறம் அடுத்தது பக்தஸ்நேகவான் பக்தவத் சலஹா பக்தர்களிடத்தில் ரொம்ப ஸ்நேகமாக இருக்கார் பிரியமாக இருக்கார்னு அர்த்தம் அன்பர்களை விரும்புபவன் அர்த்தம் அன்பர்களை விரும்புபவன் அன்பருக்கன்பான மெய்யன் अब यान आनंद मोहन अरल गुरु नाथन पाटर आंपर के अंबन अर्था भक्त वत्सलहा भक्त भगवान रुम आ... ने योम भक्त समे प्रियल गीत पढ़ के लिए भक्ताे अतीवे प्रिया भक्त स्नेहत्वा பகவான் அவர் அவர்களிடத்தில் தான் ஒட்டின்னு இருக்கார் பக்தர்களை வச்சு தான் பகவானையே புரிஞ்சுக்கணும் பகவான் எப்படி புரிஞ்சுக்கிறதுனா பக்தி உள்ளவர்களெல்லாம் பார்க்கற போது தான் ஓ பகவான் இவ்வளவு மகிமை உள்ளவர் அப்படி நமக்கு புரியுறது ஆக பக்தர்களிடத்தில் ஸ்னேகமாக இருக்கார் பகவான் இறை பக்தர்களிடத்தில் ஒட்டி இருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தமெல்லாம் இருக்குது ஆக இந்த ஸ்லோகார்த்தம் பூர்த்தி ஆகிறது இனி அடுத்த ஸ்லோகம் வீரூர சுமா்ந்த வீர விஷமூரச்சல வணர்வண்பேக்ணு சுர்ணவர்ணாய நமஹா அதுதான் நாமாவளி சுவர்ணவர்ணாய நமஹா பகவான் எப்படி இருக்காருன்னா பொன்னிறமாக இருக்கார் ஹிரண்யவர்ணம் அப்படின்னா பார்க்குறோம் ஹிரண்யவர்ணகா சுவர்ணவர்ணகா காஞ்சனவர்ணகா எல்லாம் வர்ணகாங்கிறது சுவர்ணா அதுக்கு ருக்மவர்ணம்ங்கிற ருக்மங்கிறதுக்கும் சங் தான் அர்த்தம் சாஸ்திரத்தில் எல்லாத்துக்கும் ருக்மிணி ருக்மாங்கதா எல்லாம் ருக்மசப்தத்துக்கு ஸ்வர்ணம்னு அர்த்தம் காஞ்சனம் ருக்ம எல்லாம் வரும் அமரகோஷத்தில் வரும் ஸ்வர்ணத்துக்கு எத்தனை சப்தங்கள் இருக்கு அது உபனிஷத்தில் முண்டகோபனிஷத்து மூணாவது முண்டக்கம் ஒன்னாவது கண்டம் மூணாவது மந்திரத்தில் யதாபிய பசியத்தை ருக்மவர்ணம் கர்த்தாரமீசம் புருஷம் பிரம்மயோனிம் அப்படின்னு பிரம்மனோட லக்ஷணமெல்லாம் சொல்கிறது ஆகலாம் இங்கே சுவர்ணவர்ணா இதுக்கு என்ன அர்த்தம்னா எப்படி வந்து கோல்டு வந்து அழுக்க ஏறாது நம்ம தங்கத்தோட விசேஷம் என்ன அதில் வந்து இந்த இதெல்லாம் செம்பு மாதிரியோ பித்தளை மாதிரியோ அழுக்கெல்லாம் ஏறாது அதில் சுவர்ணவர்ணோ ஹேமாங்க சுவர்ணவர்ண மகர்ணாங்கிறது எப்படி தங்கம் வந்து பிரகாஷமாக இருக்கோ ஒளி பொருந்தியதாக இருக்கும் அப்படி கான்ஷியஸ்னஸ் கான்ஷியஸ்னஸுக்கு தான் சுவர்ணவர்ணமிவ சுவர்ணம் ஏன்னா இங்கே சொல்லியிருக்கிற ருக்ம வர்ணம்ங்கிறது சைதன்யந்தான் சைதன்யம் இது இதில் சொல்கிறார் இல்லையா எப்படி இந்த கோல்டு என்ன பண்ணுறா கோல்டு வந்து எடுக்கிறவோ பூமியிலேருந்து மண்ணிலேருந்து எடுக்கிறான் அது எவ்வளவு இது அதோட மாயர்லாம் இருக்குது இல்லையா மாய்டர் விட டஸ்ட்டாக டஸ்டெல்லாம் நிறைய இருக்குது அது அத்தனையும் எத்தனை ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போ கழுத்தில் மாட்டின்னு இருக்கு அதுக்கு எத்தனை ட்ரீட்மெண்ட் ஆயிருக்குன்னு தெரியுமோ சும்மா ஈஸியாக பூமியிலேருந்து எடுத்து போட்டுனுட்டோமா என்ன பூமியிலேருந்து எடுத்து அது மண்ணிலேருந்து பிரித்து அதுக்கப்புறம் அதுக்கு எத்தனை ட்ரீட்மெண்ட்டு என்னமோ நான் ஒரு தடவை படித்தேன் த்ரீ ஹண்ட்ரட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அத்தனை பண்ணி தான் பிஸ்கட்டாக வருது அப்புறம் அதில் முத்திரை அடிக்கிறான் ஆக இந்த வந்து இந்த கோல்டு வர்றதுக்கு அது என்னெல்லாமோ ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி தான் அதுக்கு வருது அது மாதிரி இந்த ஜீவன் இருக்கான்னு ரியலி ஸ்வர்ணமாக சாஸ்திரம் சொல்கிறது ஆதிசங்கர் ஆத்மபோதத்தில் சொல்கிறார் இந்த ஜீவனில் வந்து அவ்வளோ டஸ்ட்டு இருக்குது இந்த செட்டில் பாடியோடு இருக்கிற ஜீவனில் உலக என்னெல்லாம் டஸ்ட் இதுவாவது மெட்டல் இந்த டஸ்ட் இது வந்து என்னது ஒரு கான்ஷியஸ் பீயிங் இந்த கான்ஷியஸ் பீயிங் வித் மைண்டு இதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் என்ன முன்னவாக முடியும் அழுக்குன்னா அவ்வளோ அழுக்கு இதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண வேண்டியிருக்கு கர்ம பக்தி யோகம் அந்த உபதேசம் படித்த பிரம்மசூத்திரத்தையே பதினஞ்சு தரம் படிக்க வேண்டியிருக்கு இத்தனை தடவை பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி சத்சங்கத்தில் இருந்து அதையும் மீறி அப்பப்போ ராகத்வேஷம் வந்து சண்டை போட்டு குழந்தை திரும்ப சரியாகி திரும்ப திரும்ப வாட்ஸ்அப்பில் மெசேஜை படித்து புத்தியை திருத்திண்டு அப்படி வச்சோங்களை நல்ல மெசேஜை சொல்கிறேன் எல்லாத்தையும் பண்ணி கடைசியில் என்னதுன்னா அதுதான் ஞான தங்கமே சொல்கிறா இல்லையா ஞான தங்கமே இல்லாட்டி அஜ்ஞானம் இரும்பேங்கணும் அஜ்ஞானம் இரும்பேன்னு சொல்லுவாளா இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே சிஷனை பார்த்து சொல்கிறார் ஞான தங்கமே பாவம் ஒன்றும் தெரியல ஏதும் அறியாரடி ஞான தங்கமே நம்ம எல்லாரும் ஞானத்தங்கம்தான் இண்டிவிஜுவலி கலெக்டிவ்லாம் சொல்லப்படாது இப்போது அதெல்லாம் தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச அப்போ இண்டிவிஜுவலி வி ஆர் குட் கலெக்டிவ்லி அப்பப்போ எல்லாராக தேசமெல்லாம் மூக்கு முன்னாடி வந்து நிற்கும் ஆனால் இங்கே என்ன சுவர்ணவர்ணாயநமஹா சுவர்ணாயநமஹா சுவர்ணலிங்காயநமஹா இப்போ வந்து ஆத்மாவே அப்படிதான் இருக்குது இது எல்லாத்தையும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணினான் அப்புறம் கடைசியில் என்னதுன்னா அது எல்லாம் அப்படியே பிரகாஷம் என்னது அஹம் விஸ்வம் புவனமாம் சுவர்ண ஜோதி அதனால் சுவர்ணமிவ சுர்ணம் அதுக்காக இல்லை இந்த சுவர்ணம் வந்து ஜட வஸ்து இது அச்சேதன வஸ்து தங்கத்துக்கு என்றைக்காவது நாம் வசந்த லோகங்கிற ஒரு காலர் விட்டு விட்டுருக்க எனது தங்கத்துக்கு காலர் இருக்குதுன்னு வச்சுப்போமே நான் தங்கமாக அப்படின்னு சொல்லிக்கிமா, சொல்லிக்குமா பிளாட்னமோ தங்கமோ நம்ம தான் அதுக்கெல்லாம் வந்து ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறோம் தங்கம் விலை குறைவு கூடுதல் சவரன் ஏரித்து இறங்கித்து அதெல்லாம் நான் ரொம்ப சொல்லலை ஆஹா பகவான் எப்படி இருக்காருன்னா சுவர்ணமிவ பிரகாசத்தே சைத்தன்யம்ங்கிற அர்த்தத்தில் சுவர்ணவர்ணாயின மகாசிவபெருமானுக்கும் ஹிரண்யவர்ணஹகான்னு பேர் அதில் பொன்னார் மேனியன் தமிழில் வந்து பொன்னார் மேனியன்லாம் சொல்றோம் அடுத்து ஹேமவ ஹேமேவங்கம் வபு அசியேங்கேஷோந்தராதிமயபுருஷா இது भगवान ஹிரண்ய கர்ப்பகாவை சொல்கிறோமே அதாவது சூரிய மண்டலத்தில் ஸ்வர்ணமயமாக இருக்கார் ஆம் பகவானுடைய ரூபம் என்னது தியேயஸ்ததா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிதாசன சன்னிவிஷ்டா கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மயவண்மயம்னால் என்ன தங்கம் ஹிரண்மயம்னாலும் தங்கம் அதனால் ஹேம இவ அங்கங்கிறார் அதாவது தங்கத்த மாதிரி உடம்பு இருக்கான் பகவானுடைய உடம்பு ஸ்வர்ணாங்கம் வப்புஹு அங்கம்னா என்ன வப்புஹுனா சரீரம் அஸ்ஸை இத்தி ஹேமாங்க இல்லை அப்படி தியானிக்கப்படுறார் சூரிய மண்டலத்தில் ஸ்வர்ணமயமாக பகவானுடைய ரூபம் தியானிக்கப்படுகிறது ஆ அதனால சொல்கிறார் யா ஏஷா ஆதித்ய அந்தரா அந்த ஆதித்ய அந்தராதித்யே ஹிரண்மய்புருஷாஷோ அந்தராதித்யே ஹிரண்மய்புருஷ அப்படி பூஜிக்கப்படுகிறார் அதனால் ஹிரண்யகர்பர ரூபமாக ஸ்வர்ணவர்ணமாக தியானிக்கப்படுகிறார்னு அர்த்தம் அச்சைத்தியத்துக்கு பக்கத்தில் இந்த அர்த்தத்தை வச்சிக்கிண்டு பாவனை பண்ணுறது அடுத்தது வராங்க வராணி சோபனானி அங்கானி அஸ்யதி வராங்க வராணினா சோபனானி வரம்னா என்ன பார்க்குறதுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னு அர்த்தம் அங்காணி அஸ்ஸ யதி அதனால் அந்த அவர் அங்கம்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் லிம்ஸ் இங்கிலீஷில் சொன்னால் லிம்ஸ் உறுப்புகள் தமிழில் சொன்னால் உறுப்புகள் அங்கங்கள் அவரோட அங்கங்கள்லாம் எப்படி இருக்குன்னா அந்த ப்ரப்போஷன்லாம் ரொம்ப அழகாக இருக்குது சாமுத்ரிக்கா லக்ஷணம்லாம் சொல்கிறோம் இல்லையா இந்த பார்த்தோமுன்னா அந்த பர்சனாலிட்டியோடய ப்ரப்போர்ஷன்லாம் ரொம்ப அத்தமாக இருக்குது அதனால் பகவானுடைய ரூபத்தை வர்ணிக்கிற சோபனானியங்கானி அஸ்ஸ இத்தி வராங்க ஆ ஹேமாங்க வராங்க சுவர்ண வர்ணா எல்லாம் பார்த்துட்டோம் அடுத்தது சந்தனாங்கதி சந்தனைகி ஆஹ்லாதனைஹி அங்கதைஹி கேயூரெஹி பூஷிதாய சந்தனாங்கதீ அதாவது அங்கதா அங்கதான்னா அங்கதன்னு புத்திரன்ருக்கான் யாரோடது வாலியோடய புத்திரன் அந்த அர்த்தத்தில் இல்லை இங்கே ஆஹ்சந்தனை ஆஹ்லாதனை ஆஹ ஆஹ்லாதனை அங்கதை அதாவது சந்தனத்தினாலேயேன்னு சொல்லலாம் இதை சந்தனம் பூசின்னு இருக்கார் சுவாமி அது மாத்திரம் இல்லை அழகான கேயூரம் கேயூரம்னா என்ன புஜ புஜபந்தகாங்கிறார் புஜபந்தானா இந்த தோல்வலை தோல்வளைனால் இந்த இடத்துல போட்டுக்கிறோம் இல்லையா வங்கியா தமிழில் அதுக்கு பேர் வங்கி வங்கி போட்டுருக்கு அதெல்லாம் போட்டிருக்கார் கேயூரை பூஷிதா இது சந்தன அங்கது இல்லாட்டி சந்தன மரத்துலேயே அழகாக பண்ணியிருக்கலாமா இருக்கும் அதாவது ஸ்மெல்லருக்கு இந்த புஷ்பங்கள்லாம் பண்ணுவாள் இல்லையா எண்ணத்துலேயே இல்லாமல் பண்ணி பண்ணி போட்டுக்கிற அதனால் இது மாதிரும் சந்தனாங்கதி சந்தன அங்கதி சந்தனாங்கதி அப்புறம் வீரா தர்மத்ராணாய வீரான் அசுரமுக்கியான் ஹந்திஇ வீரா வீரக்னே நம சந்தனாங்கதையே நம சந்தனாங்கதையே கதினே நம சந்தனாங்கதினே நம வீரக்னே நம இங்கே என்ன பண்ணுறாருன்னா வீரான் ஹந்தி இது வீரகா அவ்வளோதான் என்ன வீரான்ன்னா என்ன அர்த்தம் அசுரர்களைனு அர்த்தம் அசுரமுக்கியான் அசுரர்களையெல்லாம் நிறைய ஹிரண்ய கசிப்பு ஆதின்னு ஹிந்தியில் போட்டிருக்கு முதலான வீரர்களை ராவணனும் வேறு பெரிய வீரன் தானே அதனால் எதுக்காகண்ணா தர்மத்ராணாயன்னு போட்டுருக்கேன் ரொம்ப அழகு அதாவது எதுக்கு இவர்களெல்லாம் கொல்றாருன்னா அசுர வீரர்களெல்லாம் எதுக்காக கொல்றாருன்னா தர்மத்தை ரட்சிக்கிறதுக்காக தர்மத்ராணாய ஹந்தி இது வீர ஹந்தி வீரான் ஈஸ் ஈக்வல் டு அசுர முக்கியான் ஹந்தி இது வீர வீரே லட்சண விஷமாக இது சொல்லிவிட்டால் பெரியாழ் தான் கிய அதாவது ட்வாஸ்தி அபியதிக்க உனக்கு ஈக்குவலாக ஒருத்தருமே இல்லை உனக்கு மேலே யார் இருக்கா அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறது கீதையில் பதினோரா அத்தியாயத்தில் நாற்பத்தி மூணா ஸ்லோகத்தில் சொல்கிறது ஆனால் இங்கே விஷமஹாக்கு ரொம்ப அழகான அர்த்தம்னு சொல்லியிருக்கார் விஷமஹான்னு சொன்னால் ஃபுல் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் அர்த்தம் ஆனால் பகவானுக்கு விஷமாயன மகான்னா கான்ட்ரடிக்ஷனுக்கு நமஸ்காரம் கரெக்டு தப்பு ஒன்றும் இல்லை கான்ட்ரடிக்ஷன் ஆல்சோ ஈஸ்வராக சொல்லுனா ஆனால் இங்கே விஷமஹாங்கிறதுக்கு அர்த்தம் என்ன விகதா சமஹா விஷமஹான்னு விட்டார் இதுதான் சம்ஸ்கிருத பாஷையோட குளோரி விஷமஹான்னு சொன்னால் சமஹாக்கு ஆப்போசிட் எப்போவுமே விஷமஹா அந்த சகாரம் வந்து ஷக்காரமாக மாறிடுறது கிராமர் ரூல்னால் விஷமஹான்னு தான் சொல்லணும் விஷமஹான்னு சொல்கிறதுக்கு பதிலாக விஷமஹான்னு ஆகிடுறது சகாரம் வந்து ஷக்காரமாக மாறிடுறது அதனால் விஷமஹா அப்படின்னு இருக்குது நம்ம விஷமம் பண்ணுறாங்கிற அந்த அர்த்தமெல்லாம் வேறு சேட்டை பண்ணுறான் விஷமம் பண்ணுறான் அதெல்லாம் வேறு அந்த அர்த்தத்தில் இங்கே இல்லை சமஹாக்கு விஷமஹா அசமஹான்னு இருக்குது இப்போது அஸ்ஸாம் இருக்கே பேர் அசமஹான் தான் பேர் அசமதேஷா அப்படின்னா அர்த்தம் எல்லாம் மேடு பள்ளமாக இருக்கிற ஊருன்னு அர்த்தம் தேர் இஸ் நோ சமா அதனால அசமஹான்னு பேர் அசமதேசம்தான் இப்போ என்ன எடுத்துன்னா அசாம் ஏஎஸ்எஸ் ஏஎம் அசாம் அப்படின்னு போயிடுச்சு அதுக்கு பேர் அசமதேசா மலப்பிரதேசம்னு அர்த்தம் மலையெல்லாம் ஒரே மாதிரியாக இருக்க நிம்ன்தான் பூமி தான் சமமாக இருக்கும் அங்கே போயாச்சுன்னு சொன்னால் எல்லாம் மேடும் பள்ளமுமாக இருக்கும் அதுக்கு அசமஹா இங்கே விஷமாக ஏன் விஷமஹான்னு சொன்னால் விகதா சமா எஸ்மின் யாரிடத்தில் ஒப்பு ஒப்பே சொல்ல முடியாதோ உபமாக ரஹிதான்னு அர்த்தம் அனுபமஹான்னு அர்த்தம் அதாவது பகவானுக்கு ஈக்குவலாக ஒருத்தர் கிடையாது மேலேயும் கிடையாது தமிழில் பேர் ஒப்பிலி அப்பன் ஒப்பிலி அப்பன் ஒப்பிலியப்பன் அப்புறம் என்னது ஒப்புயர்வற்றவன் ஒப்பு உயர்வு அற்ற ஒப்புனா ஈக்குவல் உயர்வுன்னா மேலே ரெண்டும் கிடையாது பகவானுக்கு சமமாகவும் ஒருத்தும் கிடையாது மேலேயும் கிடையாது தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது அதை தான் இங்கே சொல்கிறார் சமா அஸ்ஸன வித்தியத்தை அஸ்ய அஸ்யன இவருக்குன்னு அர்த்தம் இவருக்கு சமமாக ஒருத்தரும் இல்லை ஏன்னா சர்வ விலட்சணத்துவாத் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கிறதுனால அதுக்கு ஒரு ஹேது சொல்கிறார் எதுலேயா அவரை கொண்டு வர முடியுமான்னா சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதத்வாத் சர்வ விலக்ஷணத்துவாத் இது ஹேத்து திஸ் இஸ் தி ரீசன் சர்வ விலக்ஷணத்துவாத் அசிய சமஹான் ந வித்தியே எல்லாத்துக்கும் அப் அப்சல்யூட்டாக டிஃபரெண்டாக இருக்கிறதுனால எந்த குரூப்லேயும் இவர் ஷேர் ஆத்ததுனால இவருக்கு சமமாக ஒருத்தருமே கிடையாது அதுக்கு பிரமாணம் என்னென்னா அர்ஜுனன் சொல்லியிருக்கா நத்வத் சமோபிய நத்வத் சமோபிய நத்வத் சமோஸ்ததிக குதோன்ய அப்படின்னு அர்ஜுனன் சொன்ன வாக்கியத்தை பிரமாணமாக சொல்கிறார் இது பகவதாத் அப்படிங்கிறத சொல்கிறார் இந்த அளவில் பூர்த்தி பண்ணிக்கலாம் அடுத்த நாமாவை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் விஷ்ணு ஜிஷ்ணு மகாவிஷ்ணு பிரபவிஷு மகேஸ்வரம் அனைம் நமாருஷோத்தமோஸ்வன் சகசிரமூர் சகசிரபாட்சிருபாவே सहस्रना पुषा शाश्वते सहस्रकोटियुगधधारिणे नम गोविंदनाम संकर्तन सद्गुरुनाथ महाराज की